வெகு காலத்தில் வெகு தேசத்தில் உண்டாக யோக்கியமான யானை முதலியவை காலத்தில் சூட்சமான கண்ட தேசத்தில் உண்டாகின்றன அதனால் மித்தயாம் எப்படியும் சொப்பனாவஸ்தையில் கால தேசமும் அதிகமாக பிரதீதி ஆகின்றன அப்படியானாலும் அந்நிய பதார்த்தங்களைப் போல சொப்பனத்தில் அதிக காலம் அதிக தேசம் அணிவசனியமாம் பிராதிபாசிகமாக உற்பத்தமாகின்றன தோற்ற மாத்திரம்தான் எதனால விடயமின்றி பிரத்யட்ச ஞானம் உண்டாக மாட்டாது இது இலக்கணம் கிராம சீட்டையில் விஷயம் அனுசாரமா ஞானம் ஒழிய ஞானுசாரம் விஷயம் அல்ல ஞானுசார விஷயம்ங்கிறது திட்ட சீட்டவாது ஞானம் உண்டாயே விஷயம் உண்டாகும் இங்க விஷயம் உண்டாருந்தாதான் விஷயானுசாரம் ஞானம் இதுதான் வித்தியாசம் கிரம சிட்டில இந்த இலக்கணம் பொருந்தும் திடீர் அந்த இலக்கணம் பொருந்தும் இப்ப ஏன் சொல்லப்படாத மந்த அதிகாரிக்கு அது கூட சொல்ற பராமர் ஆயிரும் விஷயத்தில ரெண்டு கடன் போயிருவோம் அதுக்கே கல்லூரி படிப்பு ஆரம்பி வைக்க முடியுமா அப்படி அது மூலம் சொல்றதுன்னா கிரமசெஷ்டி தான் வாயட்டத்தில் கிரமசெட்டியும் திடீர்னு கலந்து வருவோம் அங்கே இங்க எல்லா சாதத்திலும் கிரமசெட்டி மட்டும் தான் சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லாரு வாய்ட்டத்தில் திடீர் வார்த்தை நிறைவேற்றம் தான் முக்கியம் கிரமசெட்டியிலிருந்து இங்கே கிரம்பட்டி தான் கிரம்பெட்டிக்கு இலக்கணம் என்னன்னா அந்நிய பதார்த்தங்களை போல சொப்பனத்தில் அதிக காலம் அதிக தேசம் அனிர்வச்சனியமாக பிராதிபாசிகமாக உற்பத்தமாக பிரதேட்சம் சொப்பனத்தில் அதிகமான தேச காலங்களில் ஞானம் உண்டாகின்றது வியாபாரிக தேச காலங்கள் நியூனமாக உள்ளன அங்கே ஐம்பது வருஷம் அனுபவங்கள் இருக்கலாம் இங்கு அஞ்சு நிமிஷங்கள் இருக்கலாம் அப்படின்னு கருத்து காலம் பிராதிபாசிகமாக உற்பத்தமாகின்றன பொய்யாகத்தான் சொல்றது வித்தியாக இங்க நம் சொனாவஸ்தியில் உண்டாகின்ற யாதொரு பிராதிபாசிக தேச காலங்கள் அவை சொப்னாவஸ்தியின் ஞானே முதலியவர்களுக்கு காரணம் அல்ல இதனால் யாது காரணமோ அது முன்னே உண்டா இருக்கும் காரியம் உண்டாம் இது இலக்கணம் சொல்லப்படுது சொப்பனத்தின் தேச காலங்களும் யானை முதலியவையும் ஒரே சமயத்தில் உண்டாகின்றன அதனால் அவைகளுக்கு காரண காரண காரிய காரண பாவம் கூடாது சொப்பன என்ன உண்டத உண்டாது சொன்ன விவகாரிக தேச காலங்கள் நியூனமாய் உள்ளன அதனால் அவை யானை முதலியோருக்கு யோக்கியமாக இல்லை இங்க நம் தேச கால சாமக்கிரி இன்றி உண்டாகின்றன அதனால் ஸ்வப்ன பதார்த்தங்கள் மித்தையான் என்ன யானை முதலியனா உற்பத்தி ஆகிறதுக்கு காலம் தேசமே அது ஒரு ஐம்பது வருஷம் உற்பத்தி ஆகிற காலம் காட்டில் இங்கே கண்டஸ்தானத்தில் அது முடியுமா அதனால உற்பத்தியில் வேறே ஒரு சாமக்கிரியும் இல்லை என்ன இருக்கு நித்ரோப தோசமான அவித்தியே காரணம் தூக்கத்தினுடைய மயக்கம் வாசன பிரகாரம் போதும் அவித்தியதான் எப்போதும் பிராதிபா சக்தி அவித்திய அவித்தி தான் வியாபார சக்திக்கு அந்த கண்ணுத்தி என்று சொல்லப்படுறது உண்மை நித்ரூப தோச சகிதமான அவித்திய காரணம் யாதொன்று தோச சகித அவித்தால் ஜன்னியமாவும் போல மித்தையாம் வெள்ளி மாதிரி சொப்பன பதார்த்தங்கள் சத்தியமல்லாம் அவைகளுக்கு உபாதாரண காரணம் அந்த காரணம் அவ்வளவு சாட்சா அவித்தியாம் விதமா சொல்லணும் முதற் பட்சத்தில் சாட்சியாதனம் சொப்பனத்திற்கு அதிஷ்டானம் இரண்டாம் பட்ஜெய்யத்தில் பிரம்ம சேதனம் சொப்பனத்திற்கு அதிஷ்டானமாம் இவ்வாற்றால் அந்த கரணத்தினுடைய அல்லது அவித்த பரிணாமமும் சேதனத்தினுடைய விவரத்தமும் சொப்பனமாம் சேதன பாந்த கருணத்து பரிணாமம் அந்த கரணம் பரிணாமம் அடையும் போது ஒட்டுமற்ற தோட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி தோற்றிடுவது சேதத்தை தான் தோற்றுவது ஆனால் சேதனம் மாறுறதில்லை சேதத்தின் சொரூபத்தில் பிரவேசிக்காமலேயே சேதனத்தை பல்வேறு பொருள்களாக காட்டுதும் வருத்தம் மற்றும் சொரூபத்தில் பிரவேசியாமல் வெற்றி வேறுபடுத்தி காட்டுவது தான் உபாதியுள்ள அதே தான் உபாதி தான் இங்கே ஒருத்தரம் போயிடும் அதுக்கு விவரத்தம் சொல்லுவது இலக்கணம் பிரமத்துக்கு உள்ள அங்கிருந்து கொண்டு வரணும் எப்படி தன் தென்மைக்காக வெற்றி வருவோம் சொல்றது எந்த மாடு இல்லாமலும் மாறு போல தோற்று விவரத்தம் இது உபாதிக்கு இந்த பக்கம் இந்த பக்கத்தில் உபாதியும் அந்த படுத்தா விவரத்தம் சொல்லணும் பழுதையில பாம்பு தோற்றுறது என்னன்னா அந்த பாம்பு உபாதியா இருக்கு ஆனா பழுதை நோக்கும் போது இருக்கு அந்த உபாதி ஏ அந்த தன்னை கடாமலேயே கெட்ட மாதிரி காட்டுது அப்படின்னு முன் சொல்லிய பட்சம் இரண்டு நூல் இரண்டாம் பட்சத்தில் பிரசங்கம் வாதம் நடந்தது பிரம்மசேதரன் சொப்பனத்திற்கு அதிஷ்டானம் என்றும் அவித்த உபாதான காரணம் என்றும் சொல்லப்பட்டன அங்கு அதிஷ்டான ஞானத்தினால் கற்பித விவர்த்தியாம் சொப்பனத்திற்கு அதிஷ்டான அதிஷ்டானம் பிரம்ம மகளின் பிரம்மஞானம் இன்றி அஞ்ஞானிக்கு ஜாக்கரத்தில் சொப்பனம் நிவர்த்தியாக வேண்டுமதில்லை அப்போ நிச்சயபடி பாக்குறோம் பிரம்மஞானம் வந்தராசி வரலாம் இல்லையே எ பிரியிருக்க பாம்பு பழுதை வாழ்ந்து பிரம்மத்தில கற்பித்த வாசம் இல்ல அதனால கற்பிதர்த்தம் உள்ள கருப்பதற்கு அதிஷ்டானம் இருக்க முடியாது அதனால பழுது புகை சாதம் தான் அதிஷ்டானம் சொன்னார் பழுது புகை சாதனம் அதிஷ்டானம் சொல்லும் போது அதிஷ்டான ஞானம் வந்துதான் ஆரோக்கியம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே யாருக்காவது அதிர்ஷ்ட ஞானம் வந்த பாம்பு நிவர்த்தி ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்ட அது பாம்புடைய நிவர்த்திக்கு பழுத ஞானம் மேல போதும் அப்படிங்கிற ஆகவே அதிர்ஷ்டான ஞானம் வரணும் அவசியம் இல்லை அது எப்போ வரும் அப்படின்னு சொன்ன அந்த பாம்புடைய அதிஷ்டானமா இருக்கின்ற வியாபார சக்தி பாம அதி போனம் வந்து ஜாதகம் வந்திருக்காங்களா என்பதை கேள்வி அதுக்கு சொல்ல போற தொழில் தோறாக்க சங்கம் மற்றொரு சங்கை எப்படி சொப்பனத்தில் அதிஷ்டானம் பிரம்மும் உபாதான காரணம் அவித்தரியமாமோ அப்படியே வேதாந்த சித்தாந்தத்தின் ஜாக்கிரத்தின் பதார்த்தங்களுக்கும் ஐஷான பிரம்மம் அதுக்கு வழக்கம் வியாபகாரிக பிராதிபாசிக பாரமார்த்திக பேதத்தால் சத்தை மூவகைத்தாம் அம்மூவகையில் பிரம்ஞானமின்றி ரச்சுவாதிகளின் அவச்சின்ன சேதனை ஞானத்தால் பாதமாக நிற்கும் ரச்சு சர்பாதிகள் பிராதிபாசிக சத்தை பிரம்மஞான மின்றி பாதமாகாமல் பிரம்மஞானத்தால் பாதமாக நிற்கும் அவித்தையும் அதன் காரணமாகிய ஆகாசாதிகளும் வியாபகாரிய சத்தை மூன்று காலத்தும் பாதமாகாது யாது அது பாரமார்த்திய சத்தையும் இப்படிப்பட்ட சேதனமாம் என்பது இலக்கணம் உபாதான காரணம் அவித்தை அதனால் ஜாக்கிரம் சொப்பனம் இரண்டும் வியாபகாரிகமாக வேண்டும் அல்லது பிராதிபாசிகமாக வேண்டும் இங்கனமின்றி ஜாக்கர பதார்த்தங்கள் வியாபகாரிகம் என்றும் சொப்பன பதார்த்தங்கள் பிராதிபாசிகம் என்றும் கூறானிருப்பது எவ்வாறு கூடும் என்பது சங்கை அவித்தை பரணாமம் சேலத்தை நுர்த்தம் சொன்னா அப்ப ஜாக்கிர இருக்கிறது பிராதிபாசகம் சொல்லணும் சொனி பிராதிமான்னு சொல்லி அப்படி எது இருக்க முடியும் என்பது அங்கே கேள்வி அடையுது அந்த கடனின் பரணாமும் சாட்சி பாசியமே இருக்கு இடமில்லை அப்படிங்கறது இவ் இரண்டு சங்கையும் கூட இதனால பிரதம சங்கைக்கு சமாதானம் நிவர்த்தி இருவகையா முன்ன இருபத்தி செயறையிலும் காரணத்தோடு கூட காரியத்தின் வினாசரூபமான பிரம்மஞானம் என்று கூடாது அதாவது அத்தியந்த நிவிற்த்தி லயரூப நிவர்த்தி லயரூப நிவிற்த்தி அப்படின்னு சொன்னால் ஒடுக்கம் ஏற்படும் மீண்டும் வந்துடும் அத்திய நிவர்த்தி மீண்டும் வராது இப்போ ஆயினும் தடிகொண்டு அடிப்பதால் கடத்திற்கு மிருத்திகையில் மண்ணில் தான் சட்டி லயமா இருக்கு சட்டி என்று சொல்லக்கூடிய நகமும் ரூபமும் உடைச்சதனால போயிடுச்சு மண் இருக்கு மண் போயில்லை அதுபோல இங்க மண்ணு அப்படி சொப்பனத்திற்கு ஏதுவான நித்ராதோட நாசத்தினால் அல்லது சொப்பனத்தின் விரோதியாகிய ஜாக்கிரத்தின் உற்பத்தியினால் அவைத்தன்களோபர் சொப்பனத்திற்கு பிரம்மஞ்சானம் செய்யக்கூடும் இதுதான் காரணம் லயரோப நிவர்த்தி அது அத்திய நிகர்த்தி அல்ல அதனால பிரம்மஞானம் தேவையில்லை என்பது கருத்து ஜாக்கிர சப்பனங்கள் இரண்டும் சமானமாக வேண்டும் எனும் சங்கடாது ஜாக்கிர தேகாதி பதார்த்தங்களின் உற்பத்தியிலோ அந்நிய தோஷ ரகிதமான கேவலம் அநாதி அவித்திய உபாதான காரணம் சொப்ன பதார்த்தங்களின் உற்பத்தியிலோ ஜாதி நித்ரா தோஷமும் அவித்தைக்கு சகாயமும் அதனால் அந்நிய தோஷ ரகிதமான கேவலம் அவித்தினால் உண்டாவது வியாபகாரியம் என்றும் மித்ராச சகித அவித்தம் உண்டானது ராதிபாசிகம் என்றும் சொல்லப்படும் அங்கே ஒரு மயக்கத்தோடு கூடிய அவஸ்தை ஜாதிய உற்பத்தின் அர்த்தம் உற்பத்தி ஆகுதுன்னா ஒரு மயக்கம் அது ஜாகராசியில் அது மயக்கம் இல்லை அதனால இங்கே லயரூபனை உயர்த்தி அதுக்கு கூடும் இதுக்கு லயரூபன் உயர்த்தி இல்லை இங்கே அத்திய நிகழ்ச்சி வந்தால் தத்துவம் அந்நிய தோச ரகிதமான கேவலம் அவித்தினால் உண்டாவது வியாபகாரிகம் என்றும் சாதி தோஷ சகித அவித்தினால் ஆதிபாசம் என்றும் சொல்லப்படும் சொன்னதுதான் இவற்றால் சொப்பன பதார்த்தங்களின் ஜாகர பதார்த்தங்களை பார்க்கணும் விளச்சத்தன்மை உண்டு அதுக்கு வித்தியாசம் உண்டு இவை முழுதும் மூவித சத்தையை ஒப்பி தூரதிருஷ்டினால் சொன்னது மூன்று சத்தைக்கிட்டா இப்படிதான் பார்க்க மூவகை சத்தை கூட வேதாந்தம் கிடையாது முடிவில் ஆரம்பத்தில் ஜாக்கிர சொனங்களுக்கு பரஸ்பரம் விளச்சத்தன்மையும் கூடாது ஜாக்கிர சொனம் ரெண்டு ஒரே பிராதிபாசத்து தான் முடிந்த நிலையில வேதாந்த பரிபாஷாதி கிரந்தங்களில் முற்கூறிய பிரகாரமாகவே வியாபகாரிய பிராதிபாசிக பதார்த்தங்களுக்கு சொல்லத்தான் செய்யும் மூன்று சத்தையும் ஒப்பி இருக்கின்றது வித்யாரண்ய சுவாமிகளும் ஜீவசெருட்டியே சுகதுக்கத்திற்கு ஏதுவன் ஈஸ்வர திருட்டி சுகத்திற்கு ஏதுவன் ஜீவசிருட்டி பிராதிபாசிகம் ஈஸ்வர சிருட்டி என்று அருளை செய்து இருக்கின்றனர் கையெழுத்து போட்டிருக்கி துக்கத்துக்கு வேறே கிரந்தக்காரரும் சத்தை மூன்று பிரகாரம் சொல்லியிருக்கின்றனர் மச்சாஸ்திரத்தாலும் சொல்லியிருக்க சேதனத்தினுடைய சத்தை பாரமார்த்திகம் சேதனத்திலும் வேறான ஜலபதார்த்தங்களின் சத்தை இருவகையம் சேர்ந்த சத்தி பாரமாத் ஆச்சு வேறாவது சத்தியானம் அவைகளில் ஒன்று வியாபக சத்தை மற்றொன்று பிராதிபா சத்தை சிருஷ்டியின் ஆதி ஈஸ்வர சங்கல்பத்தினால் உண்டான கேவலம் அவைத்தையின் காரியமாகிய பஞ்சபூதங்களும் அவைகளின் காரியங்களாகிய இவைகளின் சத்தை வியாபார சத்தை இந்த கிளம்பு சிருஷ்டி சிட்டிக்கப்பட்டது அது ஜீவர்கள் பள்ளிவார்த்திகளாக இருக்காங்க வாசனா பார்வான் சொப்பனா புண்ணிய பார்வையாக பலன் கொடுக்கிறார் யாருக்காவது அழந்த படிக்க ஞானம் அடையணும் அவர் ஞானம் உண்டாது இப்படி கிராம சிட்டு அப்படி போல தெரிஞ்ச தோச சகிதமான அவைத்தையின் காரியமாகிய சொப்பனமும் சுத்திரஜதாதிகளும் ஆகிய இவைகளின் சத்தை பிராதிபாசத்தையும் இல்லை பிராதிசத்தை சொப்பனம் அப்படி ஜாக்கிரவாசல தோணக்கூடிய சுத்திராஜா பிராதிபாச அர்த்தம் இவ்வாறு ஜாக்கிர பதார்த்தங்களுக்கு வியாபகாரிக சத்தையும் சொப்பன பதார்த்தங்களுக்கு பிராதிபாசிக சத்தையும் கூறியிருக்கின்றனர் இது ஆரம்பத்தினால கிழமை சீட்டு இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு அதனால வித்யார சுவாமி என்ன மற்ற திறந்தகாரங்களெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க என்பது கருத்து இரண்டாவது தேசகால சாமகிரியை இன்றி சொப்பனத்தில் யானை பருவதங்கள் தோன்றுகின்றனால் அவை மித்தை எப்போது தேசகால சாமக்கிரி என்றாத்தோடு அது மித்தைதான் அப்படியே ஆகாஷாதி பிரபஞ்ச திருட்டியும் பிரம்மத்தின் தோன்றுகின்றன அப்பிரமத்தில் தேசகாலங்கள் லேசமும் இல்லை பிரம்மத்தனிடத்திலேயே தேச காலங்கள் தோற்றத்தான் செய்து ஆனால் வாசமாக தேச காலங்கள் பிரம்மத்தினத்தில் இல்லை சொப்பனத்தில் யானை பர்வதாதிகளுக்கு யோக்கியமான தேச காலங்கள் இல்லையாயினும் சொற்ப உண்டு கொஞ்சம் காலமும் கண்டஸ்தான்கிற இடமும் கொஞ்சம் இருக்கு ஆகாஷன் சிருட்டியில் அவ்வளவு கூட தேச இல்லை என்னை தேசகால ரகித பரமாத்மாவின் என்றும் நாகாசாதிரம் தீட்டி கோரப்பட்டிருந்தது பரமாத்மா கிடையவே கிடையாது சொல்லப்பட்டிருக்கு அப்பன பதார்த்தங்கள் ஏவாவது அல்ப தேசம் அல்ப காலம் சொன்னோம் அதில் அவங்க கூட சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாம் கடந்த இல்ல இருக்கிறது எந்தவிதமான தொடர்ந்து சம்பந்த கிடையா கிடன்ம்பே அதனால பிரம்மத்த இடத்துல இந்த தேச காலங்கள் இல்லாமலே தோற்றும் சங்கம் தைத்திரிய சுருதியில் அதிலும் தேசகாலங்களின் சீட்டு கோரவில்லை தேசமோ காலமோ சொல்ல அது மட்டும் இல்லை சூத்திரக்காரர் வியாசரும் பாஷக்காரர் சங்கரரும் கூறியிருக்கின்றனோ ஏனேன் அவர்களும் தேசகாலங்களின் சீட்டி கூறவில்லை அதனால் தைத்திரிய சுருதிக்கும் சூத்திரக்காரர் பாஷக்காரர்களுக்கும் ஆகாஷாதி பிரபஞ்சங்களின் உற்பத்தி தேசகால சாமகிரி இன்றி உண்டாம் என்பது அபிப்பிராயமாம் ஆகாஷாதிகள் சொப்பனம் போல மெத்தையாம் ஜக்கராசில தோற்றக்கூடிய சாமகிரி தோற்றம் ஆகவே கிரமசேட்டியும் தேச காலங்கள் சாமகிரி தோற்றம் இருந்தாலும் கூட சொல்லவில்லை பிரமசேடத்தில் அவித்தின் பரிணாமம் ஏற்படுகிறது அவ்வளவுதான் அப்படிங்குற அளவுக்கு தான் கருத்து அவித்தியின் காரியம் என்று கூறியிருப்பது தேச காலங்களும் அவித்தியன் காரியம்தான் மாயா விசிட்ட பரமான்மாவின் முன்னே தேச காலங்கள் மாயின் பரிணாமாக தோன்றும் அதன் பின்னர் ஆகாஷாத சிரிட்டு தோன்றும் என விங்கனம் பெறப்படுதலின் யோக்கியமான தேசங்காலங்களாலேயே ஆகாஷாதி பிரபஞ்சங்கள் உற்பத்தி திட்டத்தே அப்போ சொல்லியிருக்கேன் முதல்ல மாயாச கானபுரமத்திலிருந்து பஞ்சபோதங்கள் பஞ்சபோதிலிருந்து பஞ்சபோதங்கள் அவர்தோல பஞ்சங்கள் பஞ்சகாலம் சொல்லிருக்கா சொல்லிருக்கேன் எந்த கால உற்பத்தி சொல்லிருக்கேன் கிடையாது கால அநாதிதான் எந்த கால உற்பத்தியானு சொல்லவே இல்லை எப்ப சொல்லிருக்கேன் அனாதி காலம் தான் சொன்ன தேச காலங்களில் குறிப்பில்லை உற்பத்தி ஆச்சுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் எந்த தேசம் உற்பத்தி ஆச்சு பிரம்ம்தான் தேசமங்க வேறங்க இருக்கு அப்புறம் காலை எப்போ காலம் நிலம் பெற்றுருக்கேன் கிபி ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சின்னு சொல்லி தான் இருக்கேன் இல்லை கழிவுகாரி என்று சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார் இந்த காலத்தை எதுவும் சொல்லலை உற்பத்தி சொல்லியிருக்காங்க காலம் சொல்லல அதனால தான் அனாதின்னு சொல்றது மாயை மாயா காரியங்களும் அனாதி தான் வேதங்களும் அனாதி தான் அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் சொல்றது அதுதான் வேதமான சொல்லப்படும் வேதம் இந்த காலத்து ஏற்பட சொல்றதில்லை எப்போ ஏற்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சொல்லப்படவில்லை அவர் இருந்தாலும் மிக கேள்வி உண்டாகிறது தேச காலத்தையும் காலங்களாலேயே மாகாய் பருவமையின் உற்பத்தி சித்தித்ததே அப்படி சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் அங்கனம் தேசகாலங்கள் முன்னே உண்டாய் அதன் பின்னே ஆகாஷாதிகள் உண்டாம் என்பது மதுசூதன சுவாமிகளின் அபிப்பிராயமான இருக்கும் ஆகாஷாதியின் உற்பத்திக்கு முன்னே தேசகாலங்கள் உண்டாம் என்னேன் ஆகாஷாதிகளின் உற்பத்தியை காலத்திற்கு பூர்வகால உபகிரதமான பரமான்மான் தேசகாலங்களுக்கு அதிஷ்டானமாம் என்பது சித்திக்கும் அப்போ இது எப்படி பச்சை போதாது அடிஷ்டானமா இருக்கோ தேசகாலங்களுக்கு அது அடிச்சாரமாக இருக்க முடியும் தேச காலங்களாக இருந்தால் அதுக்கு அடிச்சாரமா இருக்க முடியும் தேச காலங்களின் உற்பத்தியில் பூர்வகாலம் உண்டு என்று வரும் அப்ப தேச உற்பத்தி பண்ணாக்க அதுக்கு முன்னே ஒரு காலம் இருக்கணும் என்று வரும் காலத்தின் உற்பத்தியே இல்லாத போது பூர்வகாலம் எவ்வாறு சித்திக்கும் அதுக்கு முந்தின காலம் அதுக்கு முந்தின காலம் இப்படி அனசாதாசம் உண்டாகும் இதனால் ஆகாஷாதிகள் உண்டாவதற்கு பூர்வ காலத்தில் தேச கால உண்டின கூடாது ஆகலின் என்ன அது கூடாது சங்கம் மற்றும் யாதோ மகேஸ்வர சுவாமிகளின் அபிப்பிராயம் எனின பூத பௌதிக பிரபஞ்சம் தோன்றானிருப்பது போல தேச காலங்களும் தோன்றான் அது உற்பத்தி ஆனந்தம் ஆன்மாவும் ஆன்மாவுக்கு அந்நியமாக யாதென்றும் நிச்சயமாகாமை தேச காலங்களும் நிச்சயமல்ல அஜயத்தில் ஆத்மா ஒன்று ஒப்பப்படும் மற்ற எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை உண்டாகாதவை தோற்ற தோற்ற எது உண்டாகல அது தோற்ற ஆகாஷாதிகள் போல தேச காலங்களுக்கு உண்டு அதனால் தேசகாலம் உற்பத்தி ஒத்துக்கணும் அதனால் அவத்தையின் காரியமாம் என்பது மகசிவரா சுவாமியின் அபிப்பிராயமாம் ஏச காலம் அவத்திய காரியம்தான் என்பது அபிப்பிராயம் சொப்பனம் என்பதற்கு பல ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சொன்னா எல்லாரும் ஒரே மரம் சொப்பனம் வந்தா ஆராய்ச்சி தேவையில்லை ஒரே மாதிரி வர்றதில்லை ஒருத்தருக்கே ஒரே மரம் வந்தாலும் அதுவும் இல்லை பலதுமா வருது அதனால ஆரோக்கிய தேவைப்படுது இதை பற்றி பல பல அபிப்பிராயங்கள் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சர்ச்சை உண்டாகத்தான் செய்யும் அப்படி உண்டாகும் போது அது சமூகம் வேணும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி சொப்பன நித்தியம் நிச்சயம் பண்ணபொருள் தான் பிரபஞ்சம் ஜாக்கிர அவசியம் உள்ள பிரபஞ்சம் நீட் நிச்சயம் சொல்ல முடியும் அதெல்லாம் கொஞ்சம் விசாரணமாக சொப்பனத்தில் பதார்த்தங்கள் அதாவது சரீரம் சரீரத்தினுடைய இன்றிரங்கள் சீர சம்பந்தமான நாமரூபங்கள் அங்கே வரக்கூடிய சம்பந்தமான விதமான மற்ற தொடர்புகள் வீடு வாசல்கள் சூரிய சந்திராதிகள் சகலமும் அந்த கணத்தினுடைய பரிணாமம்தான் அல்லது ஐத்தியம் அவித்தே என் பரணாமான்னு சொன்னா அவருக்கு அதிர்ஷ்டம் திரவம் அந்த கால பரணி ஏன் ரெண்டு விதமாக சொல்றாங்க எங்கே நடக்குது பரவாமு படிச்சிருக்க அதனால அந்த கால பரணம் வரும்போது அத்தியாசம் கிடையாது ஏதாவது சொல்ல வேண்டாம் அந்த கால பல என்று சொன்ன தவறில்லை ஏன்னு சொன்னா அந்த காலத்து இல்லைதா அந்த பரணாமம் பரணாமது அங்கே தோட்டும் போது சாட்சி பாசியம் சாட்சி சாட்சி வழக்கம் அவித்திய பரிணாமம் பண்ணும் அந்த காரணம் பரணாமலை காரணம் வாசனை காரணம் நகரவாசியில வாசனையும் பிராத்தையும் அந்த பிரார்த்தையும் கிடையாது பிராரதியம் இல்லாமே வாசன பிரகாரம் தோட்டிடுது அதுவும் நித்ரா தோஷ அவித்தியோஷிதாவித்தியன்னு சொல்லுவாங்க மயக்கமாக இருக்காங்க காரணமாக இல்லாதனாலாம் தோற்றம் மனமேட்டம் முடிக்க இல்லாவிட்டும் தோன்றிடும் அது கணவன் தான் பறக்க கண்டதுவா என்றவர் அப்படி போல இல்லாதோஷரு சாதி வித்ரா தோஷம் அப்படின்னு தோஷம் ஜாக்கிரசையில் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கி பொழுது பாம்பா தோஷம் தான் அவித்தியாவ்த்தி தான் அவித்தியாவத்தி தோற்று அந்த கடவுள் தோறும் போது அச்சாமியானது படிச்சிருக்கோம் அதனால சொப்பனத்தில் தோற்றும் போது தேச காலா முதல் வித்தியாசம் இருக்கு ஜாக்கிரத்துக்கும் இப்ப தேச காலங்கள் வித்தியாசம் காரணம் என்ன அது எப்படி தோற்றுது அப்படின்னு சொன்னா தேச காலத்தில் அந்த கல்விக்கும் அவுத்தியும் பரிணாமம் தான் அது கூட இந்தியா சொப்பனத்தில சொப்படத்துக்கு ஒரு ஆதாரமாக ஒரு அல்ப கண்ட தேசமும் அல்ப நேரம் இருக்கு ஆனா யக்கராவசில வரக்கூடிய நாகர பிரபஞ்சத்துக்கு திருத்தம் அதிகரி இல்லான்னு முன்னே சொன்னார் அல்ப தேசம் இது தேசம் அது பிரம்மத்தினத்துல தோட்டத்த வழியோரு ஒரு இடம் கிடையாது அதே மாதிரி மதுசூதன சுவாமிகள் ஆ சங்கராச்சாரியர் இவங்க எல்லாம் தேச காலாதிகள் பண்ணல வெறுமனை சீட்டை பற்றி சொன்னாங்க வழியா பஞ்சபதி உற்பத்தி அதுல தோழிசர் உற்பத்தி சுற்று இப்படி சொன்னாங்க வழியோ எந்த காலத்து எந்த காலத்தில் அது நினைச்சதுன்னு சொல்றதே இல்லை சொல்லாத காரணம் கற்பித பதார்த்தங்களுக்கு தேசகாலாதிகள் சொல்ல முடியாது அது எப்ப தோற்றுச்சு எப்ப தோற்று தோற்றம் சொல்ல முடியுமா கிடையாது காண ஜனம் பகல் காலத்துல தான் உண்டு பகல் காலத்துல தோற்றுச்சு என்ற காலங்கோட்டம் அவ்வளவுதான் அப்போல தேச கால கால தேசமும் காலமும் கற்பிதம் இதுவரை தோற்று அதிகரிக்கு அதேபோல சொப்பனத்தில் தேசகால கற்பித்தம் தான் சொப்பனத்தில் தேசகால கற்பிதங்கள் இருக்கிற காரணத்தினால அது மித்தைதான் குறைந்த காலத்தில் குறைந்த தேசத்தில் குறைந்த பதார்த்தங்கள் தோன்றுது அப்படின்னு சொன்னால் மித்தை உரிய தேச காலம் இல்லாத ஒரு பதார்த்த அத்தை ஆகவே வரக்கூடிய பதார்த்தங்கள் இதுவரைக்கும் சொல்லிட்டு வர்றாங்க தேச காலங்கள் மாயின் பரிணாமம் சேதத்தின் விவரத்தான் எல்லாம் சேதத்தின் விவரத்தம் தான் மாயின் பரிணாமம் தான் யாதே விவரத்தாம் அது ஒர்க்கு காரணமாகபாதானம் பரணாமபாதானம் அல்ல விதமாக சொல்லப்படும் பிரம்மோபாதானம் தன் தன்மை கடவுள் சோமா தோற்றுவது மாயை பரணாமபாதான காரணம் தன் தன்மை கெட்டு ஒருத்தா தோற்றுவது ஆதரவு ஆகாசாதி பிரபஞ்சம் உற்பத்தியில் பிரபஞ்சத்தின் உற்பத்தியில் தேச காலங்களுக்கு காரணத்தன்மை பொருந்தால் ஆகாச உற்பத்தி இருக்கேசம் எந்த காரணத்தில போட்டித்தேன்னு சொல்லல அநாய்தான் அநாது அன்றியும் காரணம் முன்னே உண்டா இருக்கும் காரியம் பின்னர் உண்டாகும் இது கிரமம் ஆகாஷாதி பிரபஞ்சம் உண்டாவதற்கு முன்னே தேச காலங்கள் உண்டாக மின்னல் பொருந்தாது தேசகாலங்களுக்கு ஆகாஷாதி பிரபஞ்சம் காரணத்தினு பொருந்தாது மற்றும் எங்கேனே சொப்பன பிதா புத்திரன் போல தேச காலத்தோடு கூட ஆகாஷாதி பிரபஞ்சம் மகிதாபிஷ்டமான பரமான் உற்பத்தமாம் சொப்பனத்தில் பிதா மகன் சொல்றாங்க அதாவது சொப்பனத்தில் என்னுடைய மகன் பறந்து நான் அப்பா எண்பது வயசு ஆச்சு வீடு கட்டி அம்பது வயசு ஆச்சு இப்ப புதுசா ஒரு நேரத்தில் எடுத்து புண்ணம் பண்ண அப்படின்னு சொல்ற ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இது கால காரியமாக சம்பந்தம் உண்டு வாசமாக அந்த பிதா பார்த்தண்டிதான்போது பிரபஞ்சம் சத்தியமாக தோற்றுவதில்லை மற்றவருக்கு சத்தியமாக தோற்றம் சேர்த்து வெறும் தோற்றம் சொல்லப்படாது அந்த ஞானத்திற்கு சாதனம் வேதமும் குருமாம் வேதம் குரு தான் பிரமாணம் அவைகளால் பரமசத்தியம் பெறப்படும் இவ்வாறான தோற்றது அங்கே சில பதார்த்தங்களுக்கு மித்தியத்தன்மை சில பதார்த்தங்களுக்கு நாசம் சிலவற்றிற்கு உற்பத்தி வேகத்தினாலும் குருவினாலும் உருசார்த்த பிராப்தி இவை முழுவதும் அவைத்தினால் பண்ணப்பட்ட சொப்பனம் போல முத்தியாம் இப்படி இருந்தாலும் கூட இப்போ அப்படின் தெரியாது வாஷ்டத்தில் சனமாத்திர சொப்பனத்தில் வெகுகால தோற்றவும் ஜாக்கிரம் போல நிலையாக பதார்த்தங்கள் தோற்றவும் அவற்றால் வெகு காலமும் போகமும் உண்டாம் என்று அனந்த இத்திகாசம் உண்டு அதனால் நீலகதை லவணங்கதை காவி கதை என்ன முக்கியம் கதை இல்லை வரிசையாக கொண்டு போறாங்க முதல்ல வாரம் அப்புறம் எழுபது ஐம்பது வருஷம் அப்புறம் ஒரு நாள் அப்புறம் எண்பது வருஷம் அப்புறம் வந்து மீண்டும் வந்தவர்கள் எட்டு வருஷம் சொல்றாரு அப்புறம் லவரணம் கதையில் ஒரு முகூர்த்த நேரம் அங்கே ஒரு ஐம்பது வருஷம் அனுபவம் இங்கே அரை நிமிஷம் அரை நிமிஷத்தில் ஐம்பது வருஷம் காதிகதில் சொல்றார் இப்படி அந்த சில நேரத்தில் தோன்றி நின்று அழியுது அவ்வளோதான் அதை முடிவு கிடச்சியில் உலக எப்படி இருந்துச்சோன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு சேத்தன் தோன்றியை நின்று மறையுது அவ்வளோதான் அதான் முடிவு ஆனால் நாங்கள் ஒத்துக்கறது இல்லை அவ்வளோதான் ஞானி ஒத்துக்கலாம் சினிமா தேவையில் ஒரு கதை வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் கதை ஓடுது மூணு மணி நேரத்தில் ஆரம்பித்திருந்து கதை ஆரம்பிக்கிறான் ஒரு அஞ்ஞானியா இருக்கான் அவன் வந்து ஏதோ காரணத்தினால ராஜாவாயிடறான் யானை மாலைப்பட்ட மாதிரி போட்டுது ராஜா ஆகிட்டான் ராஜா இதில் போக பாக்கெல்லாம் அனுபவிக்கிறான் அஸ்வாரியாகலாம் பண்ணுறான் ஜீவன் ஆகிறான் போகம் அனுமதிக்கிறான் மீண்டும் பிறக்கிறான் அப்புறம் பார்த்தான் இது ஒன்றும் சரியில்லை பக்தி மாதிரி பிடிச்சுக்கோன்னு பதவித்து அடைகிறான் அதுவும் சரியில்லைன்னு ஒரு ஞான மார்க்கம் வர்றேன் ஏன் வந்து குரு சாஸ்திரம் நம்பிக்கை வைத்து ஞானம் அடைஞ்சான் ஞான வந்துட்டு ஜீவனத்தான் கதை இந்த கதை எவ்வளோ நேரம் நடந்தது எல்லாம் பிடிச்சு வர்றா அப்படி போலதா நவ சொனும் அதுதான் அதே போல ஜாக்கிரமும் அப்படி தான் இப்படி ஒரு தோற்றம் உற்பத்தி அழிவு அதுதான் அது காலம் இவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ண முடியாது இப்ப என்ன செய்யலாம் ஒரு சென வச்சுக்கிட்டாலும் கூட அது கூட தப்பு தான் ஆச்சு நிலைத்தது அழிஞ்சது அவ்வளோதான் சொல்லலாம் ஒரு செனா அரைச்சாலும் கூட அது கூட சரியான கணக்காகாது அவ்வளவுதான் அரை கூட சொல்ல முடியாது சேரம் சொன்னால் அது நிலையமாயிருது இல்லை தோண்டி நின்று அழிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்குற கடைசி முடிவு அதுதான் நிச்சயம் இப்ப எதிர்பார்க்க முடியாது காலப்போக்கிலே குரு கருணாலையும் ஈஸ்வர வேணாலும் ஞானம் அப்ப அந்த அனுபவம் வரும் அப்படின்னு அது இவ்வாற்றால் சப்பனத்தை பார்க்கணும் கிஞ்சித்து விளைச்சலத்தன்மை இல்லை ஆன்மாவுக்கு அந்யமான சகலமும் அந்த விஷயம் வரும்பா சே இருக்கு பரபத்தை சொற்பணம் போடுமென்று ஞானி ஆவான் என்று பாட்டுக்கு வியாக்கியானம் முடிக்கிறார் இவ்வாறு சொப்பனத்தை பற்றி விசாரிசாக கிரந்தத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கின்றது நிறைய சொல்லியிருக்க இனி விருத்திபிரபாக கிரந்தத்தில் ஒரு பக்கம் விருத்தி பிரபாக பிரபாகரம் விருத்தி பிரபாக கிரந்தத்தில் எடுத்து கிஞ்சித்து காட்டுதும் அத்வைதவாதத்தின் முக்கிய சித்தாந்தம் சேதனும் சத்தியம் அதற்கு பின்னமான சகலமும் மித்தை அறிவு சின்னத்தை மித்தை என்பர் இதுதான் பிரம்ம சிரபஞ்சி என்று சொல்லுதல் சேதனத்திற்கு பின்ன பதார்த்தங்களில் அனுரட்சிய தன்மை அதிப்பிரசித்தமும் அது மிகவும் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு யுக்தியினால் விசாரம் செய்யும் போது அனான்ம பதார்த்தங்களின் சொர்வமும் சித்திக்கவில்லை விசாரணை பண்ணி பார்த்தா பதார்த்தங்களுக்கு பொருள் கிடையாது கனல் ஜலத்தை விசாரணை பண்ணி பார்த்தா ஜலம் கூட பார்க்க முடியும் அதே மாதிரி கிழிஞ்சில் வெள்ளின்னு சொன்னோம்னா ஒரு அனுப்பிரமான விட உருவெடுக்க முடியும் கிடையாது சினிமா திருவிழா காட்சிகளில் வரக்கூடியதுல கொஞ்ச நாச்சிக்கே நம்ம தடை பார்த்தா கிடைக்குமான கடை என்ன கிடைக்காது அங்கே நிறைய நகைகள் போட்டிருக்காங்க காட்டுறாங்க கொஞ்சம் தடை பார்த்தா ஒரு லவ் குடுமையாக இருக்கல முடியுமா கிடையாது அப்புறம் சாப்பாடு கொட்டி கொட்டி கிடைக்கிறாங்க மழை மழையாக கொட்டி இருக்குது அன்னதானத்துக்காக அதை சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க சரி போய் தடை ஒரு பறிக்கூட கிட மாட்டேங்குது கிடைக்குமா சொல்லுங்க எல்லா பதார்த்தங்களும் வெறும் அநீத்த பதார்த்தங்களுள் ஒன்றும் சத்தியம் ஒன்று கந்தர நகரம் போல சகல பிரபஞ்சமும் தீட்ட நட்ட சுபாமணிதான் அந்த மேகங்கள் பாட்டும் அதுவும் கந்த நகரம் தான் காரணம் காட்டுவோம் அதுவும் கந்த நகரம் தான் போயிடும் நீ ஒரு நாளைக்கு அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டு பாருங்க மேகத்தி மாதிரி தெரியும் அடுத்த பாருங்க ஏதோ கோலம்லாம் தெரியும் அப்புறமேல பூனை தெரியும் அப்புறம் அது கூட கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படி மேகமே காணாம போயிடும் மேகமே வேற வெளிதான் இருக்கான் என்னையாது பார்த்துக்கிட்டே இருக்கேன் மாறிக்கிட்டே இருக்க